मातुलो यस्य जननी सर्वमंगला ீகோ மாசனீமன்கோவஸ் வந்தே கஜரானூயத்து நித்தம் விபுர்வேத பார்கை சே सरस्वती ஜிஹ்வாபிரமஸ்வத்தீட்சிமூர் சுசிகேந்திரம் டைபாயம் சூத்திருத்திரம் ீங்காஷ் யதீந்திரம் மிகி கி நி ஸ்ரீதத்தம் ஹியதூத்தம் ஸ்ரீராமிருஷ்ண சதாசிவேந்திரம் ஸ்ய பிரியண்டம் அம்ரூன் சந்தி மேவச்சமே மேவிரவிணம் மேவே சுவம் மம நமோ விதையத்திருஷ் மஹோ நமோ குருபியோபரோவாஹமஸ்மி காரணம் தமியம் பதினோராவது கலநூத்த ீஷ்டவேன் அமச்சித்தன ஆசனம் तद्विजानियात। நேதரத் சுகநாசனம் ஆச்சாரியர் வேதாந்த சாஸ்திரத்தினுடைய சாரத்தை உபதேசம் செய்த பிறகு அதை தியானம் செய்வதற்கான வழியை சொல்லுகிறார் அதற்கு பற்றுக்கோடாக யோகசாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட விஷயங்களையும் தானும் சிலவற்றை சேர்த்து கொண்டு பதினஞ்சு அங்கங்களை இந்த நிதித்தியாசனம் 15 அங்கங்களை உடையது ஆக இந்த 15 அங்கங்களும் பிரம்மனாவே தியானம் பண்ணணும் என்பது தான் ஆச்சாரியருடைய முக்கியமான நோக்கம் நம்ம பார்த்தோம் யமஹா நியம தியாக மெளனம் அப்புறம் தேசா காலஹா ஆக இந்திரிய விஷயங்களையெல்லாம் பிரம்மமாகவே நினைப்பதன் மூலம் இந்திரிய நிகிரகம் பண்ணுறது பிரம்ம லக்ஷணங்களை சிந்திக்கிறது நியமம் பிரம்ம லக்ஷணத்துக்கு மாறானதை சிந்திக்கிறது கூடாது மாறானதை சிந்திக்காமல் பிரம்ம லட்சணங்களை மாற்றம் சிந்தனை பண்ணுறது எனது நியமஹா நாமரூபத்தை பிரபஞ்சத்தினுடைய நாம ரூபத்தை தியாகம் பண்ணுறது தியாகம் அப்புறம் பார்த்தோம் பிரம்மம் மௌன ஸ்வரூபமாக இருக்கிறது பிரம்மனை பற்றியோ பிரபஞ்சத்தை பற்றியோ முடியாது அப்படிங்கிற புரிந்துணர்வு ஆக மௌனம் மூன்று விதமா சொல்லப்பட்டு மூன்று விதத்தில் என்னது ஒரு விதம் வந்து பக்குவம் இல்லாதவர்களுக்கு வாக்கு மௌனம் பக்குவமுடையவர்களுக்கு பிரம்மமே மௌனம் என்பது விளங்கும் பிரம்மே மௌனம் அந்த பிரம்மன் மெளனம்னு புரிஞ்சின்னு மௌனம் அப்படி சொல்லியாச்சு அப்புறம் அடுத்தது என்னதுன்னா பிரம்மனிடத்தில் ஜனமே கிடையாது ஆக யாரும் நடமாட்டம் இடம்னா எதுன்னா பிரம்மன் எல்லா இடத்துலேயும் நடமாட்டம் இருக்குது நடமாட்டம் இல்லாத இடத்துலையும் பிரம்மன் தான் இருக்கார் நடமாட்டம் இருக்கிற இடத்துலேயும் பிரம்மன் தான் இருக்கார் ஆனால் உண்மையிலேயே நடமாட்டங்கிறது கற்பனை ஆக நடமாட்டங்கிறது கிடையாது ஜனங்களே எதில் எந்த வஸ்துவில் ஜனமே இல்லையோ எந்த வஸ்துவில் இண்டிவிஜுவாலிட்டியே இல்லையோ அப்படி அர்த்தம் பண்ணிக்கணும் எந்த வஸ்துவில் அகங்காரமே கிடையாதோ அகங்காரத்துக்கு அவகாசமோ கிடையாதோ அந்த வஸ்து தான் யாரு அது நான் தான் அது நான் தான்னா அது அகங்காரம் கிடையாது அது இண்டிவிஜுவரை குறிக்காது நான் ஒருத்தந்தான் இருக்கேன் எனக்கு அந்நியமாக இன்னொரு வஸ்து கிடையவே கிடையாது இது பேசுறதுனால இதை சொல்ல வேண்டியிருக்கு பேச வேண்டியதில்லை சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை புரியறதுக்காக பாடத்துக்காக சொல்கிறோம் ஆக தேசம் எது விஜன தேசம் எது பிரம்மன் அந்த பிரம்மன் யாரு நான் தான் அப்புறம் அடுத்தது பார்த்தோம் நேற்றுக்கு அதையும் முடிச்சுட்டோம் நாம கால ஆதாரமாக இருக்கிற வஸ்து தான் காலம் ஆக காலம் தியானத்துக்கு காலம் எதுன்னு கேட்டால் தியானத்துக்கு காலம் பிரம்மம் காலமாக இருக்கிறது கா எல்லாத்தையும் ஏன் அதை எப்படி காலம் சொல்லுகிறீர்கள்னா சர் எல்லா காலத்துக்கும் ஆதாரமாக இருக்கிறது கடந்த காலம் நிகழ்காலம் வருங்காலம் எல்லா காலத்துக்கும் ஆதாரமாக இருக்கின்ற வஸ்து அதனால் அது பிளவுபடாத அகண்டானந்த அத்வைத்த வஸ்து அதுதான் காலம் காலசப்தேன நிரதிஷ்டா அகண்டானந்தக்க அத்வயா காலசப்தேன நிர்திஷ்டா அடுத்ததும் பார்க்க ஆரம்பித்தோம் சரி ஆசனம் என்னது பார்த்தோம் எதில் உட்காரணும் இது யோகசாஸ்திரத்தில் எப் ரெண்டையும் கம்பேர் பண்ணிகிட்டே வரும் யோகசாஸ்திரத்தில் எதில் உட்காரணும் எப்படி உட்காரணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த ஸ்தூல சரீரத்தை எதில் உக்காத்தி வைக்கணும் எப்படி உக்காத்தி வைக்கணும் எதில் உட்காந்து வைக்கணுங்கிறது தான் நம்ம போட்டுக்கிற ஆசனம் ஆசனம்னா என்ன உக்கா ரெண்டு ஆசனத்துக்கு ரெண்டு அர்த்தம் இருக்குது ஆகா நம்ம நான் இப்போ உட்காந்துருக்கேன்னா எனக்கு எனக்கு கீழே உட்காந்துருக்கிற இடத்துல ஆசனம் போட்டிருக்கு அதையும் ஆசனம்ங்கிறோம் நான் எப்படி உட்கார்ந்துருக்கேனோ அதுக்கு பேரும் ஆசனம் பத்மாசனத்தில் உட்கார்ந்துருக்கேனா அர்த்த பத்மாசனத்தில் உட்கார்ந்துருக்கேனா கோமுகாசனத்தில் உட்காந்துருக்கேன்னா ஸ்வஸ்திகாசனத்தில் ஆக இந்த ஆசனம்ங்கிறது ரெண்டு விதமாக சாஸ்திரத்தில் யோக சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுருக்கு இது ஆரம்பத்தில் ஒருத்தன் இந்த ஆசனமெல்லாம் ரொம்ப முக்கியமாக தனக்குன்னு எங்கே போனாலும் உட்காரத்துக்கு ஒரு ஆசனம் வச்சுக்கணும் அந்த ஆசனத்துலேயும் உட்காரத்துக்கு நியமம் இருக்குது அந்த நியமப்படி உட்காரணும் ஆனால் இங்கே என்ன சொல்கிறார் அதெல்லாம் வந்து ரொம்ப நாளைக்கு பண்ணிட்டுருக்க முடியாது வேறு என்ன சொல்கிறார் இந்த அதாவது எஸ் எப்படி படிக்கணும்னு சொல்லிவிடுறேன் இதை இப்போ எப்படி இருக்கு சுகேனவஸ்மின் அஜஸ்ரம் பிரம்ம சிந்தனம் ஆசனம் தத்விஜிய விஜானியான் நேதரத் சுக நாசனம் ஸ்லோகப்படி இந்த இப்போ நம்ம புஸ்தகத்தில் இருக்கிற ஸ்லோகப்படி பார்த்தா எந்த இடத்துல இருந்து நாம் எந்த பாஸ்டர் எந்த பாஸ்டரில் எப்படி உக்காந்தா நமக்கு வந்து சிரமம் இல்லாமல் பிரம்மத்தை தியானம் பண்ண முடியுமோ அப்படி உக்காந்துக்கிறது தான் சுகாசனம் அப்படின்னார் ஆனால் அந்த அர்த்தம் வித்யாரண்ய சுவாமியில் எடுத்துக்கல தீபிகா வியாக்கியானத்தில் அப்படி எடுத்துக்கல அவர் என்ன சொல்கிறார் எஸ்மின் எஸ்மின் சுகே பிரம்மணின்னு எடுத்துட்டார் பிரம்ம சிந்தனங்கிறத பிரிச்சுவிட்டார் பிரம்ம வேற சிந்தனம் வேற சுகே நைவங்கிறதையும் பிரிச்சு நுட்டார் சுகே சுகே நெய்வ சுகேங்கிறது சப்தமிபக்தியில போட்டுனுட்டார் ஏழாம் வேற்றுமையில போட்டுனுட்டார் அந்த பிரம்மங்கிறது வந்து பிரதமா விபக்தியிலே இருந்தாலும் அதை சப்தமி விபக்தி ஆக்கிக்கணுங்கிறார் ஆகா சுகே பிரம்மணி சுகமான பிரம்மனிடத்தில் நம்முடைய சிந்தனை எதுல இருக்குன்னா பிரம்மன் இடத்துல பிரம்மன் எப்படிப்பட்டதுன்னா பிரம்மன் சுகஸ்வரூபம் ஆனந்த ஸ்வரூபம் பூர்ணஸ்வரூபம் ஆக பிரம்மன் பூர்ணஸ்வரூப் நிறைவை நிறைவை தியானம் செய்வதே நிறைவு நிறைவை தியானம் செய்வதே நிறைவு நிறைவான பொருளை அறிவால் உணர்ந்து அதை நினைப்பதே நிறைவு அப்படி கூட பொள்ள இல்லாமல் நீ நீண்ட வருத நினைவான நிறைவான பொருளை ஆழ்ந்து நினைப்பதே நிறைவு மனதுக்கு நிறைவு நிறைவேற்று எதனால உனக்கு மனசு நிறைவா இருக்கு நான் நிறைவை ஆழ்ந்து எண்ணுகிறேன் நிறைவை நினைக்கிறேன் குறைவை நான் நினைப்பதில்லை குறைவை நான் பொருட்படுத்துவதில்லை குறைவு ஒரு மாயத்தோற்றம் நிறைவே உண்மை ஆக நான் அந்த சுகங்கிறத நான் நிறைவில் எடுத்துன்னுட்டேன் ஆக சுகே பிரம்மணி அஜஸ்ரம் அஜஸ்ரம்னா இடைவிடாதுன்னு அர்த்தம் அஜஸ்ரம் சிந்தனம் பவேத் இப்படி அர்த்தம் எஸ்மின் எஸ்மின் சுகே பிரம்மணி சிந்தனம் நைவ் அதை சிந்திக்கவே முடியாது அந்த சுகத்தில் சுக வஸ்துவை சிந்திக்கவே முடியாதோ சிந்தனைக்கு அப்பாற்பட்டதுன்னு அர்த்தம் சிந்திக்கவே சிந்திக்கவே முடியாதோ அதுவே சுகாசனம் சிந்திக்க முடியாதுன்னு சிந்திப்போம் அது மனசுக்கு எட்டாதுங்கிறதுனால சிந்தனம் நெய்வ பவேத் எந்த சுகமான பிரம்மனிடத்தில் சிந்தனையானதே நிகழாதோ அப்படின்னு அர்த்தம் நிகழாதோ தத் ஆசனம் விஜானியாத் அதையே ஆசனமாக தெரிந்து கொள் விஜானியாத் இது நல்ல பக்குவம் உள்ளவனுக்கா சொல்றது பிரம்மந்தாம்ப ஆசனம் நீ எதில் உக்காடுற எப்படி உக்காடுறேங்கிறது ஆரம்ப பாடம் ஆனால் நீ பிரம்மனில் தான் இருக்கே நீ எப்படி உக்காந்தாலும் நீ எப்படிப்பட்டவன் பிரம்மன் இந்த வேதத்தில் ஒரு மந்திரம் இருக்கு அந்த மந்திரம் என்ன சொல்லுகிறது வேத பாராயணம் பண்ணுறத பற்றி ஒரு மந்திரம் வருது சாதாரணமாக வேத பாராயணம் வந்து வீட்டில் பண்ணப்படாதான் இது சொன்னால் பெரிய பெரிய பாம் மாதிரி தோணுது வேதத்தில் அப்படி சொல்கிறது அதாவது வீட்டில் வேத பாராயணம் பண்ணுறது வேதங்கள் ஓதுறது சொல்லிக் கொடுக்கறது பாடம் நடக்கிறது இதெல்லாம் என்ன பண்ணணுமா நதிக்கரைக்கு போயிடணுமா கிராமத்தில் நதிக்கரைக்கு போய் நதியை ஒட்டி அங்கே வனந்த வனாந்திரமாக இருக்கும் இல்லையா கொஞ்சம் இதாக இருக்கும் கிராமத்துக்கு எல்லையில் நதிக்கரையில் அங்கே வனம் மாதிரி இருக்கிற இடத்துல அங்கே தான் போய் மரத்தடியில் உட்காந்து குரு வேதம் சொல்லி கொடுக்கவும் சிஷ்யன் வேதம் படிக்கவும் அப்படி தான் படிக்கணுமா இது வேத மந்திரங்களில் வருது தைத்திரிய ஆரண்யம் ரெண்டாவது பிரச்சனத்தில் இருக்குது ஆனால் காலப்போக்கில் வயசாக வயசாக வேத பாராயணம் போய் அங்கே போய் பண்ண முடியாது வ மூ பண்ண முடியாது அப்போ வீட்டில் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறது இப்போ வீட்டில் பண்ணுற போது அதுக்கு நியமம் இருக்கா அப்படின்னு கேட்டால் வேதம் சொல்கிறது நீ படுத்துன் வேணாலும் சொல் நடந்துட்டு வேணாலும் சொல் எப்படி வேணாலும் சொல்லு வேதத்தை விடாமல் சொன்ன வேதத்தை விட்டுடாது அப்படி எதுக்கு சொல்லியிருக்கு எதுக்கு சொல்கிறேன் நீ இப்படித்தான் உட்காந்துட்டு வேதம் சொல்லணுங்கிறதுலாம் நியமங்கள்லாம் எங்கே ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் உடம்பில் சக்தி இருக்கிற வரைக்கும் கிராமத்தில் வந்து நகர கிராமத்துக்கு வெளியில் போய் ஆற்றங்கிற ஓரமாக குளத்துங்கிற ஓரமாக அப்படின்னா ஊர்களில் மண்டபங்கள்லாம் உண்டு அங்கே போய் சொல் ஆனால் முடியலேன்னு சொன்னால் இங்கே வந்து சொல் வேதத்தை விட்டுவிடாத எந்த காரணத்தை கொண்டும் வேதம் சொல்கிறத வீட்டில் சொல்லப்படாதுங்கிறது தாற்பயம் இல்லை வீட்டில் சொல்கிறது சக்தி இல்லாத போது சொல்லணும் உடம்பில் சக்தி இல்லாத வீட்டில் வேத பாராயணம் பண்ணால் நல்லது க்ஷேமங்கிறது அந்த விஷயங்கள்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் எதுக்கு சொல்கிறேன்னா நம்ம எதை நினைக்கிறோங்கிறது முக்கியம் எப்படி உட்காரங்கிறது நினைக்கிற உட்காரதை விட நினைக்கிறது முக்கியம் அதுவும் வயசாக வயசாக எப்படி உட்கார முடியும் நிறைய பேருக்கு ஏன் சேர் போடுறோம் பழைய ட்ரெடிஷன் படின்னா என்ன பண்ணணும் எல்லோரும் கீழே தான் உட்காரணும் இப்படின்னா உங்களுக்குலாம் நிறைய பேருக்கு கிளாஸ்க்கு வர்றதே கஷ்டமாகிடும் நின்று எத்தனை நேரம் பாடம் கேட்க முடியும் அதனால தான் என்ன பண்ணுறோம் சரி எல்லோரும் சேரில் உட்காரட்டு அதுவும் இப்போ சின்ன அதுனால் இந்த சேர் சரியாக வேறு இல்லை அப்படிங்கிறது ஒரு இது ரொம்ப நேரம் மணிக்கணக்காக இது வந்து ஒரு நாள் தொடர்ந்து காலையிலேருந்து கோர்ஸ் நடத்தினோன்னு வச்சுங்களேன் ஒரு நாளைக்கு மூணு க்ளாஸ் நாலு கிளாஸ் எடுத்தால் இந்த சேர் சரி வராதுன்னு ஒரு அபிப்பிராயம் வந்துருக்கு அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி சேரை மாற்றணும் எதுக்கு இது இவ்வளோ கதையெல்லாம் சொல்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து எதில் உக்காந்துருக்கோம்னு நினைக்கிறத விட என்ன எதில் உட்காந்துருக்கோம்னு பார்க்கறத விட எதை தியானம் பண்ணுறோங்கிறது தான் முக்கியம் நீ என்ன வேஷம் போட்டிருக்கேங்கிறது முக்கியம் இல்லை உன் உள்ளுக்குள்ள என்ன எண்ணம் ஓடுறதுங்கிறது ரொம்ப முக்கியம் சன்னியாசி வேஷம் போட்டிருந்தாலும் உள்ளுக்குள்ள லௌக்கிக விறத்தியே ஓடிச்சுன்னு சொன்னால் அந்த வேஷத்துக்கு என்ன பிரயோஜனம் போ அதுக்காக போட்டுக்க வேண்டாம்னு அர்த்தம் இல்லை போட்டுக்கிண்டா உள்ளுக்குள்ளே அதுவும் சரி அந்த இந்த வேஷம் போட்டாலாவது அந்த எண்ணம் வருமாவது விற்பி வருமா அப்படிங்கிறதுக்காகத்தானே பண்ணுறது ஆக எந்த வேஷத்தை விட ரொம்ப முக்கியம் எதை நினைக்கிறவங்களுக்கு அது மாதிரி தான் இங்கேயும் எதில் உட்காந்துருக்கோம் எப்படி பெரிய புலித்தோல் எல்லாம் போட்டு இந்த பக்கம் புலியெல்லாம் தலையெல்லாம் வச்சு உட்காந்தா தான் இங்கே பிரம்ம சிந்தனை வருமா என்ன ஆகலாம் சாதாரணமாக சிம்பிளாக உட்காந்து த வெறுந்தரையிலே உட்காரன்னு வச்சுக்கோங்க ஆசனமில்லாம் உட்காரக்கூடாது இருக்கு ஆசனத்துக்கு ஒரு மந்திரம் இருக்குது அதுக்கு ஆசன மந்திரசியாக பிருத்திவி மேறு புருஷ்ட ரிஷி அத்தலம் சந்தகா ஆசனை வினியோக சொல்லிட்டு தான் ஆசனமே போட்டுக்கணும் பி த்தோக்காவிஷுனாச்சார மாம்வி பவித்திராசனம் பித்வித்தையுத்தோகா கூர்மாசனேவிணுனா விஷ்ணுரித்தர் ஃப்ஞ்சாரய மாம்வி ஆசனேவி பவித்திரம் குறிச்ச ஆசனம் இந்த ஆசனத்தை பவித்திரம் பண்ணு அப்படின்னா ஆசன மந்திரசிய உட்காரதுக்கு முன்னாடி ஆசனம் ஆசன மந்திரசிய பிருத்திவி மேரு பிருஷ்ட ரிஷிஹி மேரு உயரம் அது அதுதான் ரிஷியம் மேரு பிருஷ்ட அதலம் சந்தா அத்தலம் அதலா வீட்டில் பார்த்தாலும் அதலம் சந்தா ஆசனே விநியோகா இப்படி சொல்லிவிட்டு ஆசனத்தை போட்டுட்டு அதில் அப்புறம் உட்கார்ந்துக்கணுமா நிறைய இருக்குது எல்லா சாஸ்திரத்தில் விதிகெல்லாம் பார்த்தா இப்போ கடைசியில் நம்ம வந்து வேதாந்தம் படிச்சுட்டுருக்கோம் இப்போது அதெல்லாம் தர்மசாஸ்திர விதிகள் உபாசனை பண்ணணும்னா பூஜை பண்ணணும்னா அதுக்குள்ள விதிகள் நம்ம படிச்சுட்டுருக்கிறது ஞான காண்டம் அதெல்லாம் கர்மகாண்ட விஷயம் ஆனால் அந்த சம்ஸ்காரத்தோடு தான் இதுக்கு வரான் எல்லாருமே இல்லையா வேதாந்தம் படிக்க வர்றோம் எப்படி வர நிர்குணமானச பூஜான்னு ஒன்று இருக்குது அது எடுத்தால் தான் தெரியும் நிர்குணமானச பூஜா நிர்குண வஸ்துவை எப்படி பூஜை பண்ணுறது சகுணம்னா பாத்தியம் அர்க்யம் ஆச்சமனே தர அதெல்லாம் ஒரு அழகாக ஒரு ஸ்லோகம் இருக்குது ரொம்ப நாளைக்கு முன்னாடி நான் எடுத்திருக்கேன் அது இருக்காது என்னன்னு தெரியல நிர்குணமான நிர்குணமானச பூஜை சிவமானச பூஜான் எடுத்துல நிர்குணமானச பூஜான்னு ஒரு தடவை சென்னை சம்ஸ்கிருத கல்லூரியில் எடுத்தால் ஞாபகம் அதில் எல்லாம் வரும் இது தான் பாத்தியம் இது தான் அர்க்யம் இது சொல்லி அப்படி வரும் அது ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் ஸ்நானமெல்லாம் தேவையே இல்லை எங்கும் நீக்கம் நித்திய சுத்தமாக இருக்கிற வஸ்துவுக்கு எப்படி ஸ்நானம் பண்ணுறது இந்த ஆகாஷத்தையே நான் வந்து அவருக்கு அம்பரமாக சமர்ப்பணம் பண்ணுறேன் வஸ்திரமாக கொடுக்குறேன் இப்படிலாம் வாக்கியங்கள்லாம் வரும் எனக்கு அந்த ஸ்லோகங்கள்லாம் நினைவில் இல்லை ஆனால் அப்படி ஒரு புஸ்தம் இருக்குது நிர்குணமானச பூஜா மனசனால் நிர்குணத்துக்கு பண்ணுற பூஜை அது மாதிரி இங்கேயும் ஆசனங்கிறது என்னதுன்னா சொல்றமான பிரிந்தனம்வே அதை சிந்திக்கவே முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிறது ஆசனமா சுக பிரம்மனை ஒருபொழுதும் சிந்திக்க முடியாது என்று சிந்திப்பதே ஆசனமாகும் அப்புறம் மற்ற ஆசனம் என்ன சொல்றது இதை கிரிட்டிசைஸ் பண்ற இதை வந்து பரிகசிக்கிறார் எதை நம்ம உட்காந்து யோகிகள்லாம் உட்காந்து ஆசனமெல்லாம் தயார் பண்ணி அதுக்குன்னு ஸ்பெஷலாக தர்ப்ப புல் அது இதெல்லாம் தேடி எல்லாம் வரிசையாக ஆசனங்கள்லாம் போட்டு அந்த ஆசனம் தயார் பண்ணுறது அப்புறம் உட்காந்து பத்மாசனம் கோமுகாசனத்துலலாம் உட்காந்துக்கிறது அதெல்லாம் என்ன சொல்கிறார் சுக நாசனம்ங்கிற அதெல்லாம் ரொம்ப நேரம் உட்கார முடியாது அது வேணால் இருக்கலாம் ப்ராக்டிஸ் பண்ணலாம் அது சுக ரொம்ப நேரம் உட்காந்து காலையில் இருந்து சாயங்கரம் மரத்து போயிடும் காலை எடுக்க முடியாது அப்புறம் எடுத்து விட்டுறதுக்கு ரெண்டு வரணும் சுக நாசனம் ஆகிடும் அப்படின்னு சொல்லி ஜாகிரதை அப்போ அதெல்லாம் அது நம்மளும் அது பண்ணுறது இல்லையா புஸ்தகத்தில் வேறு இப்படி படிச்சுட்டோமா ரொம்ப சௌரியமாக போச்சு சுவாமிஜி அது என்னத்துக்கு இந்த சுகநாசனத்தை இது பண்ணுவானு அதுக்காக நாங்கள் சேரில் கம்ஃபர்டபுளாக உட்காந்து அப்படியே சாஞ்சு நீங்கள் க்ளாஸ் எடுத்துகிட்டு இருக்கோம் நாங்கள் ஒரு தூக்கம் போட்டுட்டு போயிடுறோம் நேதரத் சுகநாசனம் புரியுறது இல்லையா இது இதரத்து சுக நாசனம் ந சுகத்தை கெடுக்கக்கூடிய இத்தரத்து ஆசனம்னு அர்த்தம் சுகத்தை கெடுக்கக்கூடிய மற்ற ஆசனங்கள்ங்கிற நானே சுகமாக இருக்கேன் சுகாசனோகம் எப்படி சொல்லணும் சுகாசனோகம் நான் எப்பவும் சுகாசனமாக ஸ்வரூபமாக இருக்கேன் எனக்கு என்னத்துக்கு ஆசனம் அது மாத்திரம் இல்லை நான் எங்கும் நீக்கம் வர நிறைந்தவன் என்னை எங்கே உட்காத்தி வைக்கிறது அகம் சர்வகதாக நான் எங்கே என்ன உட்காத்தி வைக்கிறது இந்த உடம்பை வேணால் ஒரு இடத்துல உட்காத்தி வைக்கலாம் என்ன உட்காத்தி வைக்க முடியும் நிறைய பேர் சந்தேகம் வந்துடும் அப்போ உடம்பு வேறே நீங்கள் வேறு யாருன்னா ஆமாம் அதானே படிச்சிருக்கேன் எத்தனை நேரம் உடம்பு என் கற்பிக்க முடியும் பல உடம்புகள் என்னிடத்தில் இருக்கிறது அப்படின்னா நான் எந்த உடம்பை உட்காந்து வைப்பேன் ஒரு உடம்பு உட்காந்து வச்சா நாலு உடம்பு நிற்குமே மூணு உடம்பு படுத்திருக்குமே எல்லா உடம்பும் நான் தானே இப்போ என்ன பண்ணுறதுன்னா ரொம்ப சௌரியமாக இருக்குது இந்த பாடம் எல்லாமே நமக்கு சௌரியமாக தான் இருக்குது இவர் சொல்கிறதெல்லாம் பார்த்தா அப்படி இருக்கு ஆனால் விஷயம் புரிஞ்சாச்சுன்னா தெரியும் எங்கும் நீக்கமர நிறைந்துள்ள நான் எங்கே அமருவது எல்லா இடமும் நானே எல்லா ஆசனமும் நானே ஆகையினால கஷ்டப்படாதேங்கிற போரும் கொஞ்சம் நாளைக்கு எல்லாம் பண்ணினது சரி அதுக்கே அடிமையாயிடாதேப்பா அப்படின்னு நிறைய பேருக்கு இந்த அதாவது சோம்பேறித்தனத்துக்கு அடிமையாக இருக்கிறது ஒன்று சுறுசுறுப்புக்கும் அடிமையாக இருக்கிறது இன்னொன்று ரொம்ப சுறுசுறுப்புக்கு அடிமையாகிட்டோம்னா அதை விட்டும் விலக முடியாது கடைசியில் வந்து யாராவது ஒருத்தன் இந்த பாத்திரத்தை இங்கே வச்சானா இங்கே வைக்காத அங்கே வீடா அது அங்கே வீடா இப்படி இப்படி சொல்லிட்டே இருப்போம் தவிர அது வயசாகிட்டு தான் முடியாது அவன் நம்ம நாலு தரம் சொன்னாலும் அங்கே தான் வைப்போம் அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும் நம்மளால் முடி நம்மளுக்கு இயலாமல் வேறு இருக்கா அவங்க வேறு இப்படி பண்ணுறாங்களா அதை நம்மளால் ஜீர்ணிக்க முடியாது மனசில் துக்கத்தோடு இருந்துகிட்டே இருக்கும் ஜென்மா எடுத்து இந்த துக்கத்தையாக சம்பாதிக்கிறது அப்படி கேள்வி இந்த துக்கத்தை சம்பாதிக்கிறத கடைசி நம்ம எல்லாம் வந்து இப்படி பழகிருப்போமா வீட்டில் வீட்டில் சாமான்லாம் இப்படி தான் இருக்கணும் இந்த இடம் இப்படி தான் இந்த பாத்திரம் தான் இப்படி தான் சொல்லி வச்சுருப்போம் மாமியார் ஒரு மாதிரி பண்ணால் மாட்டு மருமக ஒரு மாதிரி பண்ணுவோம் என்ன பண்ணுறது அட்ஜஸ்ட் பண்ணணும் அதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் அதனால தான் தனி கொடுத்துன்னு போயிடுறோம் பம்பிங்க சாமியார்களே தனி கொடுத்துனோம் போகிறபோது நான் இப்போ அதுதான் கண்டுபிடிச்சிருக்கேன் புதுசாக கண்டுபிடிச்சிருக்கேன் எல்லாரும் தனி கொடுத்துன்னு சாமியார்களும் தனி எல்லாரும் அவங்கவுங்க ஒரு இடத்துல ஒரு குடிசையாக போட்டு நானும் அப்படி தான் நினச்சேன் இங்கே ஒரு குடிசையை போட்டு தான் இருக்கணும்னு நினச்சேன் நமக்கு நம்ம நினச்சதெல்லாம் நினைத்ததெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதும் இங்கே வந்து நானும் இங்கே வந்து ஒரு ஒரு ஐம்பது சென்ட்டு கொடுங்க ஒரு ஆற்றோரமாக இருக்கணும்னு நினச்சேன் அதுதான் நான் நினச்சேன் பெரிய ஆற்றோரமாக இருக்கணும் ஒரு குடிசையை போட்டுட்டு ஜபம் தியானம் பண்ணிட்டு இருக்கணும்னு நினச்சோம் அதான் பண்ணிகிட்டு இருக்கேன் அதை தவிர இல்லை நடக்குது நிறைய காரியம் பண்ணிகிட்டு இருக்கோம் அது தவணை அந்த அதர்மம் பண்ணலை நம்ம எங்கேயும் நீக்க மர நிறைந்துருக்கு எதுக்கு சொல்கிறோம் இதெல்லாம் வந்து வயசாக வயசாக இதெல்லாம் பண்ண முடியாது அதுதான் கஷ்டம் அப்போ என்ன ஆகும்னு கேட்டால் நம்ம அந்த அடிக்ஷன்லேருந்து விடுபடணும் ஒரு பண்ண அதாவது அது பழகணும் கொஞ்ச நாள் கழிச்சாத விழணும் சொல்கிறாங்க ஸ்ட்ரகிளிங் ஃபார் பெர்ஃபெக்ஷன் ஸ்ட்ரகிளிங் ஃபார் பெர்ஃபெக்ஷன் முயற்சி பண்ணுறோம் அதாவது பர்ஃபெக்ஷனுக்கு வந்து போராடுறது ஆனால் என்ன பண்ணும் அது கொஞ்சம் நாளாக நம்ம நம்ம உடம்பே முந்தி மாதிரி இப்படி நிற்க முடி இருக்க முடியுமா நாளாக நாளாக இப்படி இப்படி இப்படி போய் அப்புறம் கடைசியில் இப்படி தான் நடக்க வேண்டி வரும் அப்போ வந்து நடக்கிற போது நம்ம கஷ்டமாக தானே இருக்கும் ஆனால் அதுக்கு மனசை தயார் பண்ணிவி நான் உடம்பே இல்லை அப்படின்னு தயார் பண்ணிட்டோம்னா நான் பிரம்மனை பிரம்மனுக்கு ஏது கூண் விழுந்திருக்கா நிமிர்ந்துருக்கா கூண் விழுந்திருக்கா கூ அப்போ நமக்கு கூண் விழுந்தால் என்ன சொல்லுவோம் எனக்கு கூணே விழலை உடம்புக்கு தான் கூண் விழுந்திருக்கு இல்லையா எனக்கு உடம்புக்கு தான் கூண் விழுந்திருக்கு உடம்பு தான் ஒரு காலத்தில் நிமிர்ந்துருந்தது இந்த உடம்பு ஒரு காலத்தில் நாளாக நாளாக இப்போ கூண் விழுந்துடுத்து உடம்புக்கு அதனால் உடம்பு கூண் விழறது தானே அதோட தர்மம் அதை பற்றி நமக்கு பற்றி நாகம் தேகா இந்த ஞானம் பலப்படணும் அது பலப்படுறதுக்காக தான் இவ்வளோ சொல்கிறார் சரி ஒரு ஆசனம் விட்டால் போருமா இன்னொரு ஆசனம் எடுத்துட்டார் இப்போ கொஞ்சம் அவருக்கு ஸ்லோகம் சொல்கிறதுக்கு இன்னும் எடுத்துகிட்டு இருக்காரு முதல்ல ஒரு ஆசனம் என்ன ஆசனம் சொன்னார் சுகாசனம் பதஞ்சலியோட சூத்திரத்தில் இருக்குது ஸ்திர சுகம் ஆசனம் அதாவது கம்ஃபர்டபுள் பா பாஸ்டர்வாங்க இங்கிலீஷில் ஸ்திரம்னா என்ன அர்த்தம் ஸ்டடியாக இருக்கணும் இப்படி உட்காந்தாச்சுன்னா ஒரு குறைஞ்சது ஒரு அரை மணி நேரமாவது இப்படி நல்லா ஸ்திரமாக இருக்கணும் அப்புறம் வந்து ஸ்திரமாக இருக்கணுங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு இப்படியோ சமாளிச்சுன்னு இருக்கேன்னு சொல்லக்கூடாது அது நான் உட்காந்துருக்கிற ஃபீலிங்கே இருக்க விடாது தூங்குற போது நான் எப்படி நான் தூங்குறேங்கிறதே தெரியாமல் தூங்குறேனோ அப்படி நான் உட்கா உடம்பு உட்கார்ந்துருக்கிற போது உடம்பு உட்காந்துருக்குங்கிற வந்து கஷ்டப்பட்டு நான் உட்காந்துருக்கேன் என்ன முதுகில் வந்து நடு எலும்பு அப்படி வலிக்கிறது தாங்க முடியாமல் சமாளிச்சுன்னு உட்காந்துருக்கேன் தியான கிளாஸ்ல என்ன அது வேண்டாங்கிற போரும் அதுக்கப்புறம் இது டாக்டர்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா உட்காராதீங்க அதனால் இதெல்லாம் உடம்புனுடைய தர்மத்தை இது பண்ணிவிட்டு அதுக்கெல்லாம் ஓரளவுக்கு பழகிட்டு அபியாசம் பண்ணிவிட்டு விட்டுடணும் என்டர் குரோ கம் அவுட் சொன்னேன் இல்லையா நுழை வளர்ச்சி பெறு வெளியே வா எப்படி தமிழில் போட்டுட்டேன் நுழை என்ன வளர்ச்சி பெறு வெளியே வா என்டர் குரோ கம் அவுட் பூஜை பண்ணினேன் பூஜை ஆரம்பி பூஜை பக்குவப்படு வெளியிலே வா சபரிமலைக்கு போ பதினெட்டு வருஷம் முடிஞ்சாச்சுன்னா சாமியே சரணம் வைப்பார் இங்கிருந்தே கும்பிட்டு போகிறோம் ஐயப்பனை போய் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாது ஆக என்னால் மற்றவங்கள்தான் போ அதுக்கப்புறம் அவர் அடிக்ஷன் ஆகிடுது அப்புறம் வந்து சொல்கிறது நான் வந்து நாற்பத்தஞ்சு வருஷமாக சபரிமலைக்கு போகிறேன் இது இன்னூத்தெட்டு பேரை சொல்லிக்கிறது அவத்தனை புண்ணியமும் போச்சுன்னா அதனால் அது மாதிரி நாற்பத்தஞ்சு வருஷம் நீ சபரிமலைக்கு போன யாரும் ஐயப்பன் கட்ட ஆரம்பிப்பாங்க நாங்கள் கேட்டோம்மா நான் அது அது ஒரு பெருமை ஆகிடுது இப்போ என்ன ஆயிடுச்சு சில பேருக்கு என்ன கைலாஸ் போகிறது ஒரு அடிக்ஷன் ஆயாச்சு என்ன இவொருத்தர் வந்து சொல்கிற நான் இருபத்தஞ்சு வருஷமாக இருபத்தஞ்சு தடவை கைலாசம் போயிட்டு வந்துச்சாங்க கைலாஸ் அதாவது இது என்னென்னா இது நமக்கு ஒன்று பரிஹாசம் அது என்னாக நாளாக நாளாக இதுலேயும் எதுலேயுமே அது சாஸ்திரமே என்ன சொல்கிறது எதுலேயும் நீ வந்து கட்டுண்ணாதே எல்லாம் நம்ம சாஸ்திரங்களில் விரதம் வந்து உத்தியாபனருக்கு விரத சமாபனம் இருக்குது ஒரு விரதம் எடுத்துக்கிறோம் பூனல் போடுறோம் அப்புறம் சந்யாசத்தில் பூனலை எடுக்கிறோம் ஐயோ பூனல் எடுத்துட்டேன் பூனல்ல அபிமானம் கிடையாது அதாவது சன்னியாசம் ஆகிண்டா சொல்கிறேன் ஆ எதுலேயுமே வந்து அதோடு ஒட்டிக்கிறதே கிடையாது ஜாக்கிரதையாக இதை புரிஞ்சுக்கணும் அது கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது அதே சமயம் அது வந்து அதெல்லாம் இதுலையே உட்காந்துருக்காங்க சொந்த என்ன பண்ணுறது பக்கம் இன்னும் வரல அநேக ஜென்ம சம்சித்தாக இன்னும் பல ஜென்மாவில் பக்கம் அடையணுமோ என்னவோ தெரியல அப்படி சொல்லி விட்டுட வேண்டிய அடுத்த ஸ்லோகம் படிக்கணும் இதுவும் வந்து ஆசனம்தான் முதல்ல சொன்ன ஆசனம் வந்து சுகாசனம் ஸ்திர சுகம் ஆசனம் அதைத்தான் நான் விளக்கி படிக்க போகிற ஆசனம் என்னதுன்னா சித்தாசனம் சித்தாசனம்னு ஒரு ஆசனம் இருக்குது யோகசாஸ்திரத்தில் சித்தம் எத் சர்வூதாதீ சிவூத்தி சவிஷ்டா தத்வை சித்தாசனம் விதுஹூ சித்தஹா சித்தர் சித்தி சித்தின்னா அம்மாவோடய தங்க இல்லை இல்லை வந்து சித்தி சம்ஸ்கிருதத்தில் சித்திஹி சித்தஹா சித்தம் இந்த சப்தமெல்லாம் வந்து தமிழில் இதுக்கு பெரிய கிளாஸ் எடுக்கணும் இந்த சித்தி இந்த சித்தங்கிற சப்தத்துக்கே பெரிய கிளாஸ் எடுக்கணும் உங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த ஸ்லோகத்தில் சித்தாசனம் என்றால் என்ன கண்ணமூடின்னு சொல்லுவீங்க பிரம்மம் எல்லாம் இப்போ போகிற போக்கு அப்படிதான் இருக்குது ஆக இல்லாமல் என்ன சொல்லிவிடுவோம்னா எல்லாம் நீங்கள் வரிசையாக பதினஞ்சு அங்கம் சொல்கிறீங்க யமம் நியமம் தியாகா மெளனம் தேசகா காலகா ஆசனம் வந்தாச்சு ஏழு வந்தாச்சு இதுவரைக்கும் படித்த வரைக்கும் என்ன தெரிகிறது எல்லாத்தையுமே பிரம்மம் பிரம்மம்னு சொல்லிகிட்டே வந்திருக்கோம் இதையும் கண்ண மூடின்னு பிரம்மன் சொல்லு அது எப்படி பிரம்மம்னு சொல்லணுமா இல்லையா அது அதுதான் ரொம்ப முக்கியம் அப்போ இந்த ஆசனங்கிற விஷயம் நம்ம பார்த்துட்டோம் உட்காடுறது எதில் உட்காடுறது எப்படி உட்காடுறதுங்கிறத பார்த்துட்டோம் இப்போ என்ன சொல்கிறார் சித்தாசனம்னா என்னது அப்படின்னா பிரம்மந்தான் சித்தாசனம் அது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் இந்த சித்தங்கிறதுக்கு எதிர்ப்பதம் சாத்தியம் சித்தங்கிறதுக்கு எதிர்ப்பதம் சாத்தியம் சாத்தியம்னு சொன்னாலே எல்லா விஷயம் வரும் ஞாபகம் வச்சுக்கோங்க சாத்தியம்னு சொன்னால் அடைய வேண்டியது அடைய வேண்டியது டு பி அக்காம்பிளிஷ்டா அப்படி சொல்கிறது டு பி போடணும் அது நான் அதை அடையணும் சாத்தியம் அடையணும் நான் முக்தி அடையணும் அப்படியே சொல்ல போகிறீங்க சொன்னீங்கன்னா பாருங்கள் முக்தி அடையணும் நிறைய பேருக்கு முக்தி அடையணும்னா துவைத்தின்னு அர்த்தம் அத்வைதி இல்லை முக்தி அடையணும்னாலே அத்வைத்தியாக அவுட்டாகிடுவார் போயிடுவார் ஆ முக்தி அடையணும் ஏதோ ஒன்று அடையணும்னு வச்சுக்கோங்களேன் பரமபதத்தை அடையணும் வேணா பரமபதம் விளையாட்டு வேணால் விளையாடு பரமபதத்தை அடையணும் இல்லை வாழ்க்கையில் அடையணுங்கிறது இருக்கு மனப்பக்குவத்தை அடையணும் ஆரோக்கியத்தை அடையணும் எல்லாம் அடையணும் குழந்தை இல்லைன்னா குழந்தைய அடையணும் அப்புறம் குழந்தைக்கு கல்யாணத்தை அடையணும் எல்லாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் வாழ்க்கையில் முழுக்க ஒரே சாத்தியமாக தான் இருக்குது எல்லாம் சாத்தியம் இன்னொரு பாஷையில் சொன்னால் நம்ம எல்லாேருக்கும் சாத்தியம் என்னதுன்னு கேட்டால் சுகந்தான் சாத்தியம் சாதாரண அர்த்தம் சுகம் சாத்தியம் துக்கம் கூடாது சுகம் வேணும் ஆக சுகம் நமக்கு சாத்தியமாக இருக்குது சுகம் சாத்தியமாக இருக்குன்னா இப்போ எப்படி இருக்கணும் நம்ம என்ன நான் வந்து சுகத்தை சாத்தியமாக வச்சுருக்கேன் என்ன அப்போ சுகத்தை சாத்தியமாக வச்சிருந்தா நான் என்னவாக இருக்கணும் இப்போது துக்கியாக இருக்கணும் நான் இப்போ துக்கத்தில் இருக்கேன் எனக்கு சுகம் வேணும் சுகத்தை நான் அடையணும் நிம்மதியை நான் அடையணும் எங்கே நிம்மதி அங்கே எனக்கோர் இடம் வேண்டும் அப்போ நான் இப்போ நிம்மதி இல்லாமல் தவிக்கிறேன் எனக்கு நிம்மதி வேணும் அப்போ இதெல்லாம் சாத்தியமாகவே போயிடுது ஏன்னால் சாஸ்திரம் என்ன சொல்கிறதுனா என்னது சுகமே சுகத்தை தேடினா சுகம் எப்படி சுகத்துக்கு கிடைக்கும் எப்படி சுகமே சுகத்தை தேடினா சுகத்துக்கு எப்படி சுகம் கிடைக்கும் அதனால இங்கே என்ன சொல்கிறது ஒன்று அடைஞ்சிட்டோன்னு வச்சுங்களேன் ஒரு அடையணுங்கிற குறிக்கோளோடு போகிறோம் இங்கேருந்து மலை உச்சிக்கு போகிறோம் இங்கேருந்து தே தேக்கடி நமக்கு சாத்தியம்னு வச்சுப்போமே தேக்கடி மூணாறுலாம் இருக்குது சாத்தியம்னு வச்சுப்போம் இங்கே இப்போ நமக்கு இங்கே வந்து அது அது சாத்தியமாக இருக்குது நம்ம இங்கே இருக்கோம் நம்ம ஏதோ வண்டி எடுத்துட்டு அங்கே போய் சேர்ந்துட்டோமுன்னா அந்த தேக்கடி போய் சேர்ந்ததுக்கு பிறகு அந்த இடம் வந்து சாத்தியம் இல்லை தேனி சாத்தியமாயிடும் ஏன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு அங்கேருந்து போகணும்னு சொல்லணும் தோணும் அங்கே ஏதோ ஒரு ஹோட்டலில் சாப்பிட்ட உடனே தோணும் தேனிக்கு போகணும் சும்மா நானா சொல்லி வைக்க ஆக அங்க அங்கே போய் அந்த அந்த அந்த இடத்துக்கு போன உடனே அது சித்தம் ஆயிடுறது சாத்திய சித்திகி அடைந்தால் அது சித்தம் குறிக்கோள் குறிக்கோள்னு தமிழில் சொல்றோம் குறிக்கோளுங்கிறது சாத்தியம் ஆனால் இங்கே சாஸ்திரம் என்ன சொல்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஒன்றும் கஷ்டமே கிடையாது பிரம்மன் வந்து சாத்தியமா பிரம்மம் வந்து வச்சு பிரம்மம் சாத்தியமா பிரம்மனுடைய ஸ்வரூபம் என்னது ஆனந்தம் ஆனந்தோ பிரம்மே திவ்யஜானாத் ஆனந்தம் பிரம்மனுடைய ஸ்வரூபம் சத்து சித்து ஆனந்தம் பிரம்மனுடைய ஸ்வரூபம் பிரம்மம் வந்து இப்போ எனக்கு சாத்தியம் ஆனால் பிரம்மன் எங்கே இருக்குண்ணா இந்த சச்சிதானந்த பிரம்மன் இருக்கே எங்கே இருக்குன்னு இந்தந்த இந்த பாட்டு ஒன்று இருக்குது பாருங்க அக்கடை உண்டே பாண்டு ரங்கடு இக்கடை உன் நாடு இக்கடை உண்டே இருக்கிற பாண்டவங்க இங்கே இருக்கான் இங்கே இருக்காண்ணா இங்கே இருக்கிற பாடுறவங்க அங்கே இருக்காண்ணா இப்போ பாண்டவங்க இங்கே தானே இருக்கான் இல்லையா நிம்மதியாக இருக்கக்கூடியதானே போத்தாமல் போற்றாமல் பண்டறிபுரமும் போத்தாமுண்ணா பொழுது போலேன்னு அர்த்தம் அந்த பா மாட்டம் பாட்டி அங்கே இருக்கிற பாண்ட அப்போ அது சொல்லாமையாக இருக்கலாம் இல்லையா பாண்டிரங்கடும் அக்கடையே உண்ணாடு அங்கே தான் இருக்கார் பாண்டங்க அங்கே மாத்திரம் தான்ப்பா இருக்கார் அங்கே போய் தான் பார்க்கணும் இந்த செங்கல் மேலே அங்கே உட்காந்துருக்கார் விட்டல் அங்கே போய் பார்க்கணும்னு சொன்னால் பரவாயில்ல அது மாத்திரம் இல்லை அக்கடை உண்டே பாண்டங்குடு இக்கடை உண்ணாடு அப்படி சொன்னால் போகாது இக்கடை உண்டே பாண்டங்கடு இக்கடை உண்ணாடு இங்கே எங்கே இருக்காரு இங்கே ஹிருதயத்துக்குள்ளே இருக்கார் அதனால் அந்த பா ஐயப்பன் கொண்டு சொல்கிறாங்க ஹரிஹர சுதன் ஆனந்த சித்தன் இந்த வார்த்தையை பாருங்கள் ஆனந்த சித்தன் எத்தனை பேர் புரிஞ்சு சொல்கிறாங்களோ தெரியாது ஆனந்த சித்தன் ஐயன் ஐயப்ப சுவாமியே சரணம் ஐயப்பா ஆஹா சித்தம்ங்கிறது வந்து எவர் அக்காம்பிளிஷ்டு இங்கிலீஷில் சொன்னால் யாண்டும் அடையப்பட்டது பிரம்மம் இடத்தாலும் காலத்தாலும் பொருளாலும் வரையறுக்கப்படாமல் எங்கும் எப்பொழுதும் எல்லாமாக இருப்பதால் அதை எங்கே போய்ப்பா அடையிறது நான் வந்து ஆகாசத்தை அடையணும்னு சொன்னால் என்ன சொல்வீங்க சுவாமி ஆகாசத்தை அடைய முடியாது ஆகாசத்தில் தான் இருக்கீங்க அப்போ இருக்கேன்னு புரிஞ்சுக்கணும் அப்போ இருக்கேன்னு புரிஞ்சு ஆகாசத்தில் தான் நான் இருக்கேன்னு புரிஞ்சுக்கிற மாதிரி நான் பிரம்மமாகத்தான் இருக்கே நான் பிரம்மத்தை அடைய முடியாது என் கவனம் என்ன ஆகிடுச்சுன்னா பிரம் நாம ரூபத்தில் என்னுடைய கவனம் போயிடுத்து எப்படி டிசைனில் கவனம் போகிறதோ ஆதாரத்தை விட்டுட்டு டிசைனில் எப்படி தங்க நகையில் விஷயமாக இருக்கட்டும் புடவையாக இருக்கட்டும் அதுதான் சொல்ல வேண்டியிருக்கு தப்பாக நினச்சிக்காய் அதாவது டிசைனில் தான் கவனம் இருக்கே தவிர டிசை எதை புடவையாக இருக்கட்டும் அதுலேயும் டிசைன் இருக்குது நகையாக இருக்கட்டும் அதுலேயும் டிசைன் இருக்குது நம்ம கவனமெல்லாம் கடையில் போய் டிசைன்லையா இல்லை நூல்லையா நூல்லையா இல்லை தங்கத்துலையா வேறு வழியே கிடையாது கடையில் போய் மணிக்கணக்காக உட்காந்து குழந்தையெல்லாம் வெளியில் வச்சுன்னு ஒருத்தர் அது பார்க்கே கட்டி விட்ருக்கானோம் மெட்ராஸில் எல்லாம் சொல்கிறாங்க துணிக்கடை நகைக்கடை வாசல்லையெல்லாம் பார்க்கெல்லாம் கட்டிவிட்டு ஹஸ்பண்டு குழந்தையெல்லாம் அங்கே இருக்குமா அம்மா உள்ளே போயிடுவாங்களாம் இதெல்லாம் சொல்கிறாங்க கேள்வி அனுபவஞானம் கிடையாது கேள்விஞானந்தான் அதெல்லாம் போய்றாங்க அது நிறைய பேர் நீட்டு வேற சொல்றான் மூணு நாளைக்கு சாப்பாடு எடுத்துட்டு போயிட்டாங்க எதுக்கு சொல்றோம் நம்ம திருஷ்டி எந்த திருஷ்டி இருக்கு அதே மாதிரி விவகாரத்தில் நம்ம எப்போ பார்த்தாலும் என்ன பேசின்னு எல்லாம் இந்த மாயா காரிய விஷயங்களை பற்றி தான் பேசும் அந்த அதிர்ஷ்டானமான பிரம்ம குறைவான விஷயங்களை பற்றி தான் பேசுகிறோமே தவிர குறையில் இருக்கிற ஒரு தற்காலிக நிறைவை பற்றி பேசுகிறோமே தவிர நிறைவான நிறைவை பற்றி பேசுகிறோமா இந்த வார்த்தை போட்டிருக்கேன் புதுசாக குறையில் அப்பப்போ நிறையும் இருக்குது நிறையும் குறையும் கலந்து தான் இருக்குது அதைத்தான் நம்ம நிறைய பேசுகிறோம் நம்ம சிந்தனை முழுக்க அதில் தான் இருக்குது ஆனால் நிறைவான நிறைவை அது எப்போது இருக்கவே இருக்குது நம்ம நிறைவை தேட வேண்டியதே கிடையாது சனி ராகு கேது புதன் வியாழன் வெள்ளி சனி எல்லாம் இருக்கே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல யாருக்குன்னா ஒன்று அது இருந்தாதான அது என்னது ராகு யார் பிரம்மன் கேது யார் பிரம்மன் ஒன்று ஒன்றா சொல்லணுமா எல்லாரும் பிரம்மன் அவங்களுடைய ஆதாரம் என்னது பிரம்மன் தான் நம்ம என்ன பண்ணுறோம் சனிக்கு ஆதாரம் பிரம்மன் தான் ஆனால் சனி சனிதான்னா அப்போ உன் புத்தியிலே சனி உட்கார்ந்துருக்குன்னு அர்த்தம் என்ன சொல்கிறது சனிக்கு ஆதாரம் பிரம்மன் அப்படின்னா சனி சனிதான்னு சொன்னால் நம்ம சனியை பார்க்குறோமா பிரம்மனை பார்க்குறோமா அந்த வந்து சனியை தான் பார்க்குறோம் ஏன் சுவாமி சனியை போய் இழுக்கிறீங்க வம்புக்குன்னா நம்ம அது புரிஞ்சுக்கணும் நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம் இங்கே பார்த்திங்கன்னா சில பேர் கேட்குறாங்க எங்கிட்ட வந்து கேட்குறாங்க அதாவது குச்சினூருக்கு போன அப்புறம் வீட்டுக்கு தான் போகணுங்கிறாங்களே கேட்குறாங்க எங்கள் அதாவது முதல்ல நாங்கள் நாங்கள்லாம் என்ன பண்ணுவோன்னு கேட்டால் சனிக்கிழமையான நேர தட்சிணாமூர்த்தி கோவிலுக்கு வந்து சாமி கும்பிட்டுட்டு குச்சினூருக்கு போயிட்டு அப்படியே வீட்டுக்கு போய்டுவோம் அப்போ தான் அவரை கூட்டிகிட்டு போக முடியும் இல்லை இல்லாட்டி இங்கே என்ன அங்கே போயிட்டு இங்கே நிறைய பேருக்கு அந்த சந்தேகம் வந்து சொல்கிறாங்க அப்புறம் அங்கே போயிட்டு எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே அப்படிங்கிறாங்க யார் எந்த புஸ்தகத்தில் எழுதினாலும் யார் சொல்கிறாங்களோ தெரிய அது நம்மள்ட வேற வெரிஃபிகேஷன் வேறு நம்ம நம்ம பூக்கட்டி தான் போட்டு பார்க்கணும் தட்சிணாமூர்த்திக்கிட்ட இது போ அதாவது அவங்க சொல்கிறாங்களே அது கரெக்டாக தப்பா நான் பாட்டு கிணத்தியாக சொல்லி வச்சு இப்படி எல்லாம் நம்பிக்கை ஜாஸ்தி போயிட்டே இருக்கு அது ஓவராக போகுது அதிகமாக போகுது அது போகிற போது என்னாகிறதுனா அதை தடுக்கும் அது வீணாக கவலைப்படுறாங்க அனாவசியமாக கவலைப்படுறாங்க நம்ம அதை பார்த்தா நமக்கு என்னவா இருக்கு நான் பார்த்து நமக்கு நம்ம வந்து என்ன பண்ணுறது இறக்கந்தான் காட்ட முடியும் கொஞ்சம் புத்தியை யூஸ் பண்ணக்கூடாதா அறிவை பயன்படுத்தக்கூடாதா இவ்வளவு எளிமையாக சொல்லிருக்கேன் இத்தனை பேரும் சேர்ந்து அது அது கோவிலில் வந்து சிவபெருமானுக்கு வந்து நவகிரகம் ஒரு மூலையில் தான் கட்டப்பட்டிருக்கு ஆனால் நவகிரகத்துக்கு இருக்கிற மரியாதையும் மதிப்போம் அங்கே மூலஸ்தானத்தில் இருக்கிற சிவபெருமானுக்கே இருக்குமான்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது உங்களுக்கு எப்படியோ தெரியாது செவ்வாய் புதன் வெள்ளி சனி பாம்பு ரெண்டும் இந்த என்னெல்லாம் தோஷம் இருக்குது செவ்வா தோஷம் ராகுதோஷம் சனி தோஷம் ஆசு அறு தோஷங்கள்லாம் நீங்கி ஆசரு நல்ல நல்ல இது நம்ம காதில் சரியாக விழலையும் சந்தேகம் இருக்குது அவை நல்ல நல்ல ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல நான் உறுதுணும்னு சொல்லலை நல்ல நல்ல நல்ல நல்ல நாலு நல்ல ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அது அழுத்தம் வேறு அது அடியாரவருக்கு மிகவே நல்ல நல்ல நல்ல சிவபெருமானுடைய அடியாருக்கு அது எப்போவுமே நல்லது தான் சரி நம்ம டாபிக் என்னது டாபிக் உள்ளே ஏதோ பூந்து கொடுத்தோன்னா ஒன்றும் தப்பெல்லாம் ஒன்றும் இல்லை எல்லாம் சரியாக தான் சொல்லிகிட்டு இருக்கும் சித்தாசனம்னு சொன்னால் என்னதுன்னா எப்போ அடையப்பட்ட வஸ்து அடைய வேண்டிய வஸ்துவே கிடையாது அடையப்பட்ட வஸ்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் தான் ஒரு ஒரு பெரியவர் சொன்னார்ன்னு சொன்னேன் இல்லையா ஏற்கனவே ஒரு வகுப்பில் சொன்னேன் நான் ஒரு மனிதன் நான் இறை அனுபவம் பெற இயங்குகிறேன் எப்படி நான் ஒரு ஐம் ஏ ஹியூமன் ஃபார்ம் இங்கிலீஷில் சொல்லணும் அது ஹியூமன் ஃபார்ம் ஐ வாண்ட் டு ரியலைஸ் காட் ஐ வாண்ட் டு எக்ஸ்பீரியன்ஸ் காட் அப்படி சொல்லணும் நான் ஒரு மனிதன் சாதாரண மனிதன் அது கொஞ்சம் அது கொஞ்சம் ரொம்ப உயர்வராக தன்னைத்தானே ஆழ்த்திக்கிறது ஆக என்னால் நான் ஒரு சாதா அல்பமான மனிதன் நான் ஒரு மனிதன் நான் என்றுதான் அந்த இறை அனுபவம் பெறப்போகிறேனோ தெரியவில்லை ஆனால் வேதாந்த சாஸ்திரம் என்ன சொல்கிறது நீ எப்பொழுதும் இறைவன் இப்பொழுது தற்காலிகமாக மனித அனுபவத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறாய்கிறது எது கரெக்டு இதுதான் சரின்னு தோணுது ஆனால் நம்ம சுவாவம் எங்கே விட போகிறது நீ எப்பொழுதும் இறைவன்தான் நீ பிரம்மன்தான் நீ இப்போ வந்து ஏதோ மாயினால் ஹியூமன் ஃபார்மில் நீ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணின்ட்டுருக்க ஆகையினால நீ பிரம்மன் சாத்தியம் இப்போ நீ உனக்கு வந்து இது வந்து உன்னை சேர்ந்துருக்கு இந்த உடம்பை நீ அடைஞ்சிருக்க இது நீங்கள் மறக்கவே விடாது நமக்கு வந்து காட் ரியலைசேஷன் வேண்டாம் இந்த ஹியூமன் ரியலைசேஷன் போனால் போகிறோம் போனால் போகிறோம்னா என்ன இதுக்கு கொடுக்குற முக்கியத்துவம் ரெண்டும் ரெண்டும் சேர்த்து தான் ரியலைஸ் பண்ணிட்டுருக்கோம் ஆகாம் தேகோஸ்மிங்கிறது இப்போ அனுபவமாக இருக்கா இல்லையா இருக்கு அகம் ஜீவோஸ்மி சேர்த்துப்போம் உங்களுக்கு அதில் எல்லாம் த புரிஞ்சா வச்சுப்போம் அகம் தேகோஸ்மி அகம் ஜீவோஸ்மி அகம் பிரம்மாஸ்மி இந்த மூணு அனுபவம் ஒரே நேரத்தில் இருக்கா நமக்கு வந்து வேறு வேறு காலத்தில் வரை இப்போ தேஹோஸ்மியாக என்ன நினச்சிட்டு இருக்கிற போது நான் ஜீவோஸ்மியாகவும் பிரம்மாஸ்மியாகவும் இல்லை இல்லை நான் ஜீவோஸ்மியாக நினச்சிட்டு இருக்கிற போது தேகோஸ்மியாகவும் பிரம்மாஸ்மியாகவும் தேஹோஸ்மி ஜீவோஸ்மி பிரம்மைவாஸ்மி நான் உடலாக இருக்கிறேன் நான் உயிராக இருக்கிறேன் நான் உணர்வாக இருக்கிறேன் மூணு ஒரே நேரத்தில் தான் அனுபவிக்கிறோம் ஆனால் ரெண்டு அனுபவம் ஏமாற்ற அனுபவம் ரெண்டு அனுபவம் நம்ம எல்லோரையும் நாம் எல்லோரும் நம்ம ஒரு ஒருத்தரும் நமக்கு இருக்கிற அந்த மூணு அனுபவத்தில் ரெண்டு அனுபவம் நம்மளை ரொம்ப ரொம்ப குழப்பிறது உடலாக இருக்கிற அனுபவமும் உன உயிராக இருக்கிற அனுபவமும் மாய மாயத்தோற்றம் உணர்வாக இருக்கும் அனுபவமே உண்மை அனுபவம் எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு ஓர்த்து உள்ளம் உள்ளது உணரின் ஒருதலையா பேர்த்துள்ள வேண்டா பிறப்பு ஆக சித்தாசனம்னா என்ன கடைசியில் அதுக்கு அர்த்தம் என்ன சொல்லுகிறார் எது சர்வூதாதி விஸ்வாதிஷ்டானம் அவ்யயம் தத்து சித்தம் தத்து சித்தம் அனைத்து சரீரங்களுக்கும் அனைத்து சரீரங்களுக்கும் விஸ்வத்துக்கும் பிரபஞ்சத்துக்கும் எது அதிஷ்டானமாக இருக்கிறதோ மாறாத அதிஷ்டானமாக இருக்கிறதோ இந்த அவ்வயம்ங்கிற சப்தம் ஆச்சாரியருக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு தெரியுது நிறைய இடத்துல இந்த அவ்யயம் வந்தாச்சு ஆகையினால் இந்த இந்த அபரோக்ஷானுபூதி டெக்ஸ்ட்லே அவ்வியம்ங்கிற பதம் நிறைய தடவை உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு எத்தனை அவ்வயம் வந்திருக்குன்னு கணக்கெல்லாம் பண்ணிட்டுருக்காதிங்கோ சில பேருக்கு அதெல்லாம் உண்டு இதில் இத்தனை அவ்வயம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அதெல்லாம் கணக்கு போட்டுருக்கும் நிறைய அவ்வியாயம் வந்துது பார்த்தோம் ஆக அதிர்ஷ்டானம் அவ்யயம் ரொம்ப நல்ல பதம் இது சர்வபூதாதி சர்வபூதாதின்னா அனைத்து சரீரங்களும் அனைத்து பூதங்களும் ஆதீன்னு போட்டார் முதலான அனைத்து உயிர்கள் சரீரங்கள் முதலான விஸ்வ விஸ்வம்னா யூனிவர்ஸ் பிரபஞ்சம் அதிர்ஷ்டானம் அதிஷ்டானம்னா ஆதாரம் அவ்வயம் அவ்வயம்னா மாறாத ஆதாரம் மாறா விவர்த்தோபாதான காரணம்னு விவர்த்தோபாதான காரணம் தத் சித்தம் இந்த எத்து வந்ததுனால தத்து போட்டுக்கணும் எத்து சர்வூதாதி விசுவதிஷ்டானம் அவ்வயம் இல்லாட்டி இப்படி போடலாம் எத்து அவ்யம் சர்வபூதாதி விஸ்வாதி தத் சித்தம்னா என்ன அர்த்தம் அது யாண்டும் அடையப்பட்டதாகவே இருக்கிறது நீ இறந்த பிறகு அந்த போய் அவரை பார்க்கலாங்கிறது கிடையாது இங்கேயே இப்பொழுதே மலர்மிசை ஏகினான் ஏகினான்ங்கிறது என்ன காலம் தெரியுமோ கடந்த காலம் அதனால் ஏற்கனவே இருக்கார் நீ கவனிக்க மாட்டேங்கிறேங்கிறார் ஓராதார் உள்ளத்துள் ஒழிக்கும் ஒளியானே உன்னை உணராதவர்கள் உள்ளத்திலும் நீ விளங்கி கொண்டிருக்கிறாய் ஆக சித்தம் சாத்தியமே கிடையாது பிரம்மன் சாத்தியமே கிடையாது மற்றதெல்லாம் சாத்தியமாக இருக்கலாம் பணம் சம்பாதிக்கிறது சாத்தியமாக இருக்கலாம் ஆரோக்கியம் சாத்தியமாக இருக்கலாம் மனசில் நல்ல குணங்கள் வர்றது சாத்தியமாக இருக்கலாம் ஆனால் நான் யாருங்கிற உண்மை சாத்தியம் இல்லை சித்தம் அதனால நம்ம சாஸ்திரத்தில் அடிக்கடி சொல்கிறோம் சாத்தியமாக இருந்தால் கர்மா பண்ணணும் காய்க்க வாச்சிக்க மனசை கர்மா பண்ணணும் சித்தமா இருந்தா தெரிஞ்சுக்கத்தான் வேணும் கர்மா வேலை பண்ணாரு சித்த வஸ்து பிரம்மனை என்ன சொல்றோம் சித்த வஸ்து சாத்திய வஸ்து வேண்டிய பொருள் அல்ல இறைவன் அடைந்திருக்கிற பொருள் இறைவன் அப்படின்னு சரி அது மாத்திரமில்லை சித்தாகா யஸ்மின்னு சமாவிஷ்டாக சித்தாகா எஸ்மின்னு சமாவிஷ்டாக இந்த உண்மையை புரிந்து கொண்டவர்கள் அதாவது மெய்ப்பொருள் சித்தமாகவே இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டவர்கள் சித்தர்கள் சாதகர்கள் கிடையாது சித்தாகாக்கு ஆப்போசிட் சாதகாக நீங்கள் உங்களை எல்லாம் என்ன கருதிக்குவீங்க சாதகரான்னு அது நான் ரொம்ப கேட்டு நான் உங்களை தொந்தரவு பண்ண போகிறதில்ல தன்னை சரிவது பொய்ய அது அவங்கவுங்களுக்கு தெரிஞ்சால் போகிறேன் எனக்கு தெரியணும்னு அவசியம் கிடையாது ஆக நான் வந்து வாழ்க்கையில் வந்து கர்மாலாம் பண்ணினால் சாதகன் சாதகனாக இருந்து சாத்தியத்தை விரும்புகிற போது நான் சாதகனாக இருக்கேன் நான் வந்து ஜப்பங்கிற நான் ஜப்ப சாதகா ஜப்பங்கிற சாதனத்தை பயன்படுத்தி மன ஒருமுகப்பாடுங்கிற சாத்தியத்தை நான் அடைய போகிறேன் எனக்கு மன உருமப்பாடு சாத்தியமே இல்லை ஆகையினால் நான் என்ன பண்ண போகிறேன் ஜபங்கிற சாதனத்தை பண்ணி நான் வந்து ஜபசித்தனாக போகிறேன் ஜபத்தினுடைய பிரயோஜனத்தை ஏகாகிர சித்தியை பெறணும் ஏகாகிர சித்தியை பெறத்துக்காக நான் வந்து ஜப்பங்கிற சாதனத்தை பண்ண போகிறேன்னு சொல்லலாம் ஆனால் இங்கே என்னதுன்னா ஞானங்கிற சாதனத்தினால பிரம்மனுங்கிறது எப்பவும் சித்தமாக இருக்குதுன்னு புரிஞ்சுனுட்டேன் ஆகையினால் நான் சாதக நல்ல அகம் சித்தஹா அகம் புல்லிங்கத்தில் போடணுமா நபும்சனி போடணுமான் கேட்காதிங்க அதனால் லிங்க அபாவம் தான் எதுக்கு ஆகையினால் என்ன சொல்கிறதுன்னா அகம் சித்தம் பிரம்ம அகம் சித்தம் பிரம்ம நிறைய பேர் வேதாந்தம் படித்து என்ன புரிஞ்சுட்டுருக்காங்க தன்னுடைய சாதகத்தன்மையை நீக்கிவிட்டார்கள் நாகம் சாதகஹா நாகம் சாதகா நாகம் தேஹி நாகம் ஜீவகா நான் சாதகன் இல்லை ஏன்னா முதல்ல சாதகனாக இருந்தோம் கர்மகாண்ட் சாதகன் கர்மகாண்டத்தினுடைய சாத்தியம் என்ன சந்தேகம் வந்துவிடும் கர்மகாண்டத்தினுடைய சாத்தியம் என்னென்னா சாதன சதுஷ்டய சம்பத்தி சாதன சதுஷ்டய சம்பத்தி அடைஞ்சவுடனே நான் வந்து கர்மகாண்டம் எனக்கு வேணுமா வேண்டாமா சாஸ்திரப்படி பார்த்தா வேண்டியதில்லை கர்மகாண்ட சாதன சதுஷ்டய சம்பத்தி எனக்கு கிடைச்சு கொடுத்துன்னு தெரிஞ்சால் நான் சாதன சதுஷ்டய சம்பத்தி விஷயத்தில் சித்தனா சாதகனா அடைஞ்ச பிறகு சித்தனாயிட்டேன் அப்புறம் சாதன சதுஷ்டையை சம்பத்தி அடைஞ்சதுக்கு பிறகு நான் அப்புறம் என்ன பண்ணுறேன் வேதாந்தம் படிக்கிறேன் வேதாந்தத்தில் எதை பற்றி படிக்கிறேன் சித்தமான பிரம்மனை படிக்கிறேன் நான் பிரம்மங்கிறத படிக்கிறேன் பிரம்மனிடத்தில் கற்பிக்கப்பட்டிருக்கிற ஜீவத்தன்மையை நீக்கிறேன் அதைத்தான் பண்றேன் அவங்களுக்கெல்லாம் பேர் என்னதுன்னா எஸ்மின் எதனிடத்தில் எஸ்மின் பிரம்மணின்னு அர்த்தம் எஸ்மின் சித்தே பிரம்மணி எந்த சித்தமான பிரம்மத்தனிடத்தில் சித்தாக சமாவிஷ்டாக சித்தர்கள்னா என்ன அர்த்தம் இந்த ஆன்மீக சாதகர்களாக இருந்து இந்த உண்மையை புரிந்து கொண்டவர்கள் உங்களுக்கு விஷயம் அகம் பிரம்மாஷ்மி புரிஞ்சாச்சுன்னா நீங்கள் சித்தனா சாதகனா புரிஞ்சாச்சுன்னா புரியலைன்னா நான் ஒன்றும் சொல்ல முடியாது அகம் பிரம்மாஷ்டமி எனக்கு ஸ்பஷ்டமாக புரியறது சந்தேகமே இல்லை அப்படின்னு சொன்னால் நான் சித்தனாயிடுறேன் இது மாதிரி சித்தர்கள்லாம் எதில் புரிஞ்சதுக்கப்புறம் சரீரம் கண்டினியூ பண்ணுறது நான் சித்தனா சாதகனா ஆ இந்த விஷயம் புரிஞ்சதுக்கு பிறகு என்னுடைய சரீரம் வாழ்க்கை தொடர்கிறது நான் சாதகனாக இல்லை சித்தனாக இருக்கிறேன் அப்படி நிறைய சித்தர்கள்லாம் எதையே எப்பொழுதும் எதில் அவங்க மனசு மூழ்கி இருக்குது சமாவிஷ்டாக சமாவிஷ்டாகனா என்ன அர்த்தம் சம் ஆவிஷ்டாக நன்றாக அதிலே மூழ்கி இருக்கிறார்கள் எப்பொழுதும் அவர்களுடைய வித் விறத்தி எப்படி இருக்கு அதிலே இருக்குது சர்வம் பிரம்மமயம் ரேரே ரே சர்வம் பிரம்மமயம் ஆகையினாலும் அவர்களுடைய விற்திகள்லாம் அதிலேயே இருக்குது எஸ்மின்னு சித்த சித்தாக கர்த்தா சி எஸ்மின்னு சமாவிஷ்டாக எஸ்மின் சித்தே பிரம்மணி சமாவிஷ்டாக நன்கு அதில் லயிச்சு போயிட்டாங்க இந்த வே தத்துவத்திலேயே பிரம்ம தத்துவத்திலேயே ஒடுங்கி போயிட்டாங்க இதுலெல்லாம் அவங்களுக்கு இந்த நாம ரூபாத்மக விஷயத்தை பற்றி தாற்பயமே கிடையாது ஏதோ சரீர விவகாரத்துக்காக கொஞ்சம் பேசுகிறாங்க காரியம் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க இருக்கிறது உலகத்துக்கு பெரிய பாக்யம் அந்த ஞானிகள் அதில் எதில் ஒடுங்கி இருக்கிறார்களோ தத்வை சித்தாசனம் விதுகு அதையே சித்தாசனம் என்று அறிவாயாக சித்தாசனம்னா என்னது இப்போ பிரம்மன் தான் தத்வை அதுவன்றோ சித்தாசனம் என்று பெரியோர்கள் அறிந்திருக்கிறார்கள் மற்ற ஆசனம் வந்து சித்தாசனம்னா ஆசன சித்தின்னு ஒன்று சொல்லுவாங்க ரொம்ப நேரம் மணிக்கணக்காக பத்மாசனத்தில் வந்து ஒருத்தன் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் உட்கார்றான்னு வச்சு உங்களேன் பத்மாசனத்தில் ரெண்டு மூணு மணி நேரம் ஆசையாமல் உட்கார்ந்துருக்கான்னு சொன்னால் ஆசன சித்தி அடைஞ்சுட்டான் அப்படின் சொல்லி ஆனால் அந்த ஆசன சித்தி எல்லாம் தற்காலிகம் அபியாசம் பண்ணிகிட்டே இருக்கணும் ஆசன சித்தி ஆசன சித்தி அடைகிறது நம்முடைய லட்சியம் இல்லை சித்தாசனத்தை புரிஞ்சிக்கிறது நம்முடைய லட்சியம் சித்தாசனத்தை புரிஞ்ச பிறகு ஆசன சித்தி நமக்கு முக்கியம் கிடையாது அதுக்காது வேண்டான்னு சொல்லலை நான் அதெல்லாம் ஆரம்ப பாடம் விஷயம் புரிஞ்சதுக்கப்புறம் இதெல்லாம் சகஜ சமாதி எங்கே இருந்தாலும் எத்தவத்தை செய்தாலும் ஏதவசத்தைப்பட்டாலும் முக்கர் மனம் இருக்கும் உனக்கு ஒரு ஸ்லோகம் தான் ஆயிருக்கு அடுத்த ஸ்லோகம் போலாம் சாசேசராஜயோ எண்மூலம் சர்வூத்தின என்மூலம் மூலபந்த சாசேசராஜயோன மௌன தேச கால ஆசனம் ஏழு அங்கங்கள் முடிஞ்சிருக்கு ஏழு அங்கமும் என்னது பிரம்மம்னு சொல்லியாச்சு அப்போ யோகிக்கு ஒன்று ஒன்று வேறு சாதனம் ஆரம்பத்தில் இருக்கிறவனுக்கு யமங்கிறது வேற நியமங்கிறது வேறு தியாகம்ங்கிறது வேறு மௌனங்கிறது வேறு தேசங்கிறது வேற தேசங்கிறது காலங்கிறது வேறே வேறு அர்த்தத்தை கொடுக்கறது ஆசனம்ங்கிறது வேறு ஒன்று ஒன்று தனித்தனி டிசிப்ளின் கட்டுப்பாடு ஒழுக்க முறைகள் நெறிகள் தியானத்திற்குரிய விதிமுறைகள் தியானத்திற்குரிய விதிமுறைகளாக சொல்லப்பட்டது இங்கே அப்படி இல்லை எல்லாத்தையுமே பிரம்மத்தோடு கனெக்ட் பண்ணுறார் யமம்னா என்ன பிரம்மம் நியமம்னா பிரம்மம் தியாகம்னா என்னது ஜகத்து நாமரூப தியாகம் அப்படி அர்த்தம் பண்ணிவிட்டார் மித்யா தியாக இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம் மௌனம்னா என்னன்னு பார்த்துட்டோம் தேசம் பார்த்தாச்சு இப்போ ஆசனமும் பார்த்துட்டோம் ஆசனத்தில் ரெண்டு போட்டு ரெண்டு ஸ்லோகம் பார்த்தோம் சுகாசனம் பிரம்ம சித்தாசனம் பிரம்ம இப்போ புரிய போறது மூலபந்தா இந்த மூலபந்தது யோகசாஸ்திரத்தில் ஒட்டியான பந்தகா நௌலி பந்தா மூலபந்தா அப்படின்னு சொல்லி மூலபந்தம் ரொம்ப முக்கியம் அதாவது உட்கார்ந்துருக்கிறபோது நம்முடைய வயிற்று கீழ் பகுதியில் அங்கே மூலாதாரம் இருக்குது இதெல்லாம் சக்கரங்கள்லாம் சாஸ்திரம் சொல்லுகிறது மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிபூரகம் ஆக்ஞா விசுத்தி சஹசிராரம் இதெல்லாம் சொல்லுகிறது ஆனால் அந்த மூல இதில் வந்து அதை கட்டணுமா லாக் பண்ணுறதுன்னு பேர் மூலாதாராம்புஜாரூடா ஜெய் நமக பஞ்சவக்ராஸ்தி சம்ஸ்திதா ஜெயின்மஹ இதெல்லாம் இருக்கே சஹசிராராம் புஜாரூடா ஜெய் நம சுதாசாராபி வருஷிண் நம மகாசக்தி நம குண்டலின்னி நம விசது தனியஸ்யை நம பவானி நம பாவனாகமியா ஜெய் நம எல்லாம் லலிதா சஹசிரநாமத்தில் இந்த தியானக் கிரமங்கள் சொல்லப்பட்டிருக்கு இதில் இத்தனை இதழு தாமரை நெனை இதெல்லாம் நினைக்கின்னு சொல்லிட்டு அதெல்லாம் நல்லது அதெல்லாம் ஆரம்பத்தில் அதெல்லாம் பண்ணினோம்னா நமக்கு நல்ல சம்ஸ்காரங்கள்லாம் ஏற்படும் இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்குள்ள பக்குவங்கள்லாம் கண்டிப்பாக ஏற்படும் அதிலூன்னு சந்தேகம் கிடையாது ஆனால் இங்கே என்ன சொல்ல மூலபந்தம்னா என்ன நாளைக்கு பார்ப்போம் ஈஸ்வரோ குரு மூர்த்தி பேதவிபாகினே வோமவத் வியாப்த தேஹாஜ தக்ஷா ஐயனே நின்று அனந்த ஜென்மங்களாண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி உய்யவே முக்தி நல்கும்